அனைவருக்கும் வசந்தாவின் வணக்கம் ஸ்ரீ ஞானானந்த தரிசனம் ஏழாம் அத்தியாயம் நேற்றைய தொடர்ச்சி சத்யோஜாதாதி வேத மந்திரங்களுடன் பஞ்ச தீபங்கள் பூர்ணகும்ப சாமரம் கொடி விசிறி முதலான சோடச்ச உபச்சாரங்கள் செய்த நான்கு வேதங்களிலிருந்தும் சிவாகம் சிவாகமத்திலிருந்தும் வாக்கியங்களும் எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஸ்வஸ்தி வச்சனமும் முடிந்த வேதோதமான மந்திர புஷ்பம் பாதுகைகளுக்கு சமர்ப்பிக்கப்படும் இந்த பூஜையின் இடைவெளி நேரங்களில் பக்தர்கள் குருபரமான கீர்த்தனைகளை பாடுவார்கள் பூஜையின் இறுதியில் தேவாரம் திருவாசுகம் திவ்ய பிரபந்தம் அபிராம எந்தாதி திருப்புகள் முதலியவற்றை ஓதிய சுவாமிகள் அன்னை அன்னை என்று அகஸ்தியர் இயற்றிய பாடலின் தொடக்கத்தை எடுத்து கொடுத்தவுடன் அந்த கீதம் எல்லாரும் சேர்ந்து பாட ஆரத்தி செய்யப்படும் அன்னை அன்னை அன்னை அன்னை அன்பினுக்கு மங்களம் ஆதிசக்தி அம்பிகைக்கு அனந்த கோடி மங்களம் என்னுள்ளே விளங்கும் எங்கள் ஈஸ்வரிக்கு மங்களம் இச்சையாவும் உற்றுவிக்கும் சிச்சிவைக்கு மங்களம் உருகாத நெஞ்சம் முன்பால் உருகிற்று எவ்வுருக்கத்தாலும் பெருகாத கண்ணீர் ஆராய் பெருகிற்று அப்பெருக்கால் முன்னம் சருகாத ஞானம் பூத்து தழைத்து இன்பக் கனியாய் காண பருகாத மதுர தேனை பருகினேன் பயன் பெற்றேனே பூர்வாங்கமான தீப ஜோதியில் ஞானானந்தம் என்று துவங்கிய சிட்சக்தி வழிபாடு பாதுகா பூஜையில் விகசித்து இந்த அன்னையின் அன்பிற்கு பாடும் மங்கள கீதத்துடன் நிறைவு பெறுகிறது தட்சிணாமூர்த்தி ரூபிணியான அம்பிகையின் பாத குரு பாதுகைகளும் ஒன்றே பாதுகைகள் சிவசக்தி ஐக்கியத்தை குறிக்கின்றன என்ற தத்துவம் இந்த வழிபாட்டு முறையில் இடையறாது தொடர்ந்து நிற்பது தியானத்திற்கு உகந்த உயர்ந்த சிந்தனையாகும் விபூதி பிரசாதமும் பாத பூஜை பிரசாதமும் வழங்கிய பின் எல்லாரும் குருவாயூரப்பனின் குருவாத புரிச பஞ்சரத்ன சோத்திரத்துடன் நாராயணா நாராயணா என்ற கோஷத்துடன் வேணுகோபாலன் சன்னதியை அடைவார்கள் அங்கு வேணுகோபாலருக்கும் ஆஞ்சநேயருக்கும் பூஜை நடக்கும் கையில் குழலேந்தி பசு அவர் பாதத்தை அன்போடு நாவினால் வருட ஞான வேணுகோபாலன் அத்திரூப லாவண்யத்துடன் காட்சி அளிப்பான் நாராயண நாராயண நாராயண ஓம் என்ற அகஸ்தியர் பாடலையும் கிருஷ்ணாஷ்டகம் பாலமுகுந்தாஷ்டகம் மதுராஷ்டகம் ஆகிய சோத்திரங்களையும் வேறு சில பாட்டுகளையும் இந்த சன்னதியில் வாழ்க ஸ்வயம் பிரகாசம் வாழ்க வாழ்கவே என்ற யோகி சுத்தானந்த பாரதியின் பாடலை பக்தர்கள் பாடும்போது தீர்த்த பாத்திரத்தில் உத்தரணியினால் தாள ஒலி எழுப்பி கொண்டே சுவாமிகள் பக்தி பரவசத்தில் ஆழ்ந்திருப்பார் அந்த காட்சி இந்த பாடலின் கிருஷ்ணன் பரபிரம சுரூப ஸ்வரூபமே என்பதை பக்தர்களின் ஹிருதயத்தில் ஸ்பிரிக்க செய்ய சுவாமிகள் சங்கல்பம் செய்து செய்து கொள்வது போல இருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணனை முதலில் குருவாத புரிஷனாக நினைத்து பின்பு ஜெகத்குருவாக துதித்து அவரை பேரின்ப வடிவமாக உணர்ந்து இறுதியில் பிரம்மாத்ம சுரூபமாக கண்டு கழித்து மனம் கற்பூரம் போல் கரைவதை ஆரத்தியால் காட்டும் இந்த பூஜா வைபவத்தின் அடங்காது வாசுதேவக சர்வம் என்ற அனுபவத்தின் வடிவமான இந்த மகாத்மா அகண்டாக்கார தத்துவத்தையே எல்லா பூஜைகளிலும் சூத்திரே மணிக்கணா இவ மணிக்கோவில் தொடர்ந்து ஊடுருவி இருக்கும் இழை போல என்றபடிக்கு இழை ஓடும்படியாக அமைந்த குரு கிருப்பையை என்ன என்பது சுவாமிகள் பூஜை முடிந்ததும் தமது திருக்கரங்களினாலேயே துறவி முதல் சிறு குழந்தை வரை எல்லாருக்கும் மந்தஸ்மித்த முகமாக கற்கண்டு துளசி தேர் சேர்ந்த தீர்த்த பிரசாதத்தை அளிப்பார் அந்த சமயம் ஆஞ்சநேயர் பற்றிய பாடல்களும் நாமாவளியும் பாடுவார்கள் தீர்த்த பிரசாதம் அழித்து முடித்த பின் மணியை ஒலித்து நமஸ்காரம் பிரதட்சணம் எல்லாரும் என்று சுவாமிகள் உத்தரவு ஆனவுடன் எல்லாரும் நன்றாய் இருக்க வேண்டும் இதற்கு ஈசன் கணேசன் அருளல் வேண்டும் எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் இதற்கு ஈசன் கிரீசன் அருளல் வேண்டும் என்றும் மந்தமித்த முகாம் போஜம் என்று தொடங்கும் குருநாதரின் தியான சோலகத்தையும் பாடுவார்கள் பாத பூஜை செய்தோர் பணிவன்புடன் பிரசாதம் பெற்ற பின் சுவாமிகள் சதா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் என்று தம் கம்பீரமான குரலில் ஆனந்தமயமாகி கோஷம் எழுப்பியதும் பக்தர்கள் அனைவரும் கோவிந்தா கோவிந்தா என ஒலி எழுப்பி கோவிந்தன் நினைவோடும் ஸ்ரீ சத்குரு ஞானானந்தன் அவரத்தனமாரியை பாடிக்கொண்டும் விடைபெறுவார்கள் குருநாதரின் திருக்கரங்களால் பிரசாதம் பெற்ற பக்தர்களுக்கு குறையொன்றும் இல்லை என்பது தின்னம் சுவாமிகளின் மகா சமாதிக்கு பிறகு தினந்தோறும் பாத பூஜை தவறாமல் நடைபெற ஒரு கட்டளைத் திட்டம் உருவாக்கப்பட்டு சத்குரு கிருப்பையால் திருவழி பூஜை ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் அமோகமாக நடைபெற்று வருகிறது ஸ்ரீ சத்குரு ஞானானந்த நவரத்தன மாலை பெண்ணை நதியின் வடகரையில் கண்ணை கபரும் சோலைதனில் தன்னை அடைந்தோர் உயர்ந்திடவே தனித்தே அமர்ந்தார் ஞானனிவர் அன்பே உருவாய் கொண்டவரா ஆளின் கீழே அமர்ந்தவராம் அபயம் என்றே வந்தவக்கு அல்லல் தீர்க்கவே வந்தவராம் அங்கும் இங்கும் ஒரு நிலையாய் எங்கும் நிறைந்தே இருப்பவராம் அல்லல் பட்டு அழுவோர்க்கு அன்னையும் தந்தையும் இவராவார் எடுப்போர்க்கெல்லாம் குழந்தைவர் ஏத்தி தொழுதால் தெய்வம் இவர் அண்ணாமலையின் அருணொழியாம் விண்ணும் மண்ணும் மணந்தவராம் என்னும் ஏகாட்சர போதகராம் எங்களை காத்திட வந்தவராம் நாமகள் வீணையின் நாதம் இவர் நான் மறை போதிடும் வேதம் இவர் நான் என்னும் மகந்தை அற்றோருக்கு நாயக நாம் விஸ்வநாதன் கோதை போற்றிய சீலரிவர் கீதாச்சாரிய மூத்தி இவர் போதிய அடியில் புத்தரிவர் ஆதிசங்கர குருநாதரிவர் உலகமாயை நீங்கிடவே உள்ளம்தானாய் தெளிந்திடவே எல்லாம் இவராய் கண்டிடவே எளிதாய் நமக்கே உரைப்பவராம் எல்லா கலைகளின் எல்லை இவர் நில்லா நடமிடும் நாதனிவர் சொல்லே அறியா சிறுவன் இவன் சொல்வதை கேட்டும் மகிழ்வாராம் பயன் சித்தம் ஒன்றில் நிறுத்திவிட்டு சிந்தனை அடக்கி ஒரு மனதாய் சீருடன் இதனை பாடிடுவார் சிவரத்தி நம்மாய் வாழ்ந்திடுவார் சிவரத்தி நம்மாய் வாழ்ந்திடுவார் சத்குரு ஸ்ரீ ஞானந்தகிரி சுவாமிக்கு ஜெய் நன்றி வணக்கம்